நற்றனையின் அறுபத்தி ஏழாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு நம்மளோட அறிவோம் அஞ்சல் தலை பதிவு நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட நூற்றி பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கிற ஒரு சிறப்பு பதிவு காந்திஜிக்கு முதன் முறையாக நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்ட நாடு இந்தியா இந்தியாவோட முதல் பிரதம இருந்த நேரு அவர்கள் மகாத்மா காந்தியை சிறப்பிக்க அவரோட பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சல் தொலைகளை வெளியிட முயற்சி எடுத்தார் அதோடய முகமதிப்பு ஒன்றரைணா மூணரை ஆனா அப்புறம் பன்னெண்டாணா இந்த நாலு அஞ்சல் தொலைகளுக்கு பின்னாடி ரெண்டு முக்கிய தகவல்கள் இருக்கு. முதலாவது அது வெளியிட இருந்த நாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆனால் துரதிருஷ்டவசமாக காந்தி அவர்கள் ஜனவரி மாதம் கொல்லப்பட்டார் அது அவரோட அஞ்சல் தொலை வெளியீட்டுக்கு பெரிய சோகத்தை கொடுத்தது அவர் இறந்ததினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளியிட இருந்த அந்த நாலு அஞ்சல் தொலைகளையும் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்திய சுதந்திர அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி காந்திஜியை அஞ்சல் தொலை மூலமாக கௌரவிச்சாங்க இரண்டாவது சுதந்திர இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்த ராஜாஜி அரசு நிர்வாகத்துக்குன்ட்டு பிரத்யேகமாக சில அஞ்சல் திளைகளை அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ராஜாஜி அவர்கள் அந்த சர்வீஸ் அஞ்சல் தலைகளுக்கு பதிலாக காந்திஜியோட அஞ்சல் திளைகளை உபயோகிக்க சொல்லி உத்தரவிட்டார் அதனால் ஆகஸ்டில் வெளியிட்ட காந்திஜியோட நாலு அஞ்சல் திளைகள் மேலே சர்வீஸ் அப்படின்ட்டு பதிவு செஞ்சு அரசாங்க சேவைக்கு உபயோகித்தாங்க ஸோ பொதுமக்கள் உபயோகிக்கிற ஒரு அஞ்சல் தலை அரசாங்க சேவைக்கும் உபயோகப்பட்டது அதுவே சுதந்திர இந்தியாவில் முதல் முறை அப்படி சர்வீஸ்னு பதிவு செஞ்சு உபயோகம் காந்திஜியோட பத்து அணை அஞ்சல் தலை ஒன்று சமீபத்தில் பதினாலு கோடி ரூபாய்க்கு இங்கிலாந்து நாட்டில் ஏலத்தில் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் காந்திஜி பற்றின பல அஞ்சல் தலைகள் இந்தியாவில் வெளியிட்ருக்காங்க வெள்ளையினை வெளியேறுங்கிற இயக்கத்தோட எழுபத்தஞ்சாவது வருஷத்தை நினைவு படுத்துகிற மாதிரி காந்தியோட இமேஜ் இருக்கிற எட்டு அஞ்சல் தலைகள் வெளியிட்ருக்காங்க இந்தியாவிலையே காந்தி பற்றின அஞ்சல் தலைகள் இன்றைக்கி சுமார் அறுபதுக்கும் மேலே இருக்குங்க காந்தியோட பிறந்தநாளை நாம் மட்டும் கொண்டாடாமல் உலகமே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபையோட பொது சபை காந்தியோட பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டை உலக அகிம்சை நாளாக கொண்டாட தீர்மானித்தாங்க காந்தி பின்பற்றின அகிம்சா கொள்கையை உலக நாடுகளிடையே கொண்டு செல்ல இந்த நாளை தங்களோட பிரகடனத்தில் வந்து தெரிவித்தாங்க மேலும் காந்திஜியோட நூற்றி பிறந்த தினமான ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சில அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டாங்க இந்தியா தவிர பல உலக நாடுகள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் கியூபா காம்பியா ஷார்ஜா மேசிடோனியா ரொமேனியா தென்னாப்பிரிக்கா சுரினாம் வெனிசுவேலா காங்கோ கானா மடகாஸ்கர் அயர்லாண்டு ஈரான் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் காந்தி பத்தின அஞ்சல்தல்களை வெவ்வேறு காலகட்டங்களில் வெளியிட்ருக்காங்க இந்த வருஷம் ஜூலை இருபத்தாறாம் தேதி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் உலகின் மாபெரும் அஹிம்சை வழியில் சுதந்திர போராட்ட தங்களோட நாடுகளில் நடத்தி வெற்றி பெற்ற இந்தியாவோட காந்திஜி அவர்களையும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நெல்சன் மண்டேலா அவர்களையும் சிறப்பிக்கிற மாதிரி ஒரு கூட்டு அஞ்சல் தலையையும் வெளியிட்டிருக்காங்க காந்திஜியோட நூறாவது பிறந்த நாளான ஆயிரத்தி வருஷம் மட்டும் நாற்பது நாடுகள் காந்திஜி பற்றின அஞ்சல் தொலைகளை வந்து இந்த வருஷம் காந்திஜியோட நூற்றி பிறந்தநாளை சிறப்பிக்கிற மாதிரி இந்திய அஞ்சல் துறை இன்றைக்கி காந்தி சம்பந்தப்பட்ட ஏழு அஞ்சல் தலைகளை வெளியிட போகிறாங்க இந்த அஞ்சல் தலைகளோட சிறப்பு சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இந்த அஞ்சல் தொலைகள் எல்லாம் வட்ட வடிவத்தில் இருக்குங்கிறது இந்திய அரசாங்கத்தோட நாசிக் அச்சகத்தில் அச்சிடப்பட்ட இந்த ஏழு அஞ்சல் தொலைகளோட முகமதிப்பு அஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தி கொண்ட இரண்டு அஞ்சல் தொலைகள் அப்புறம் நாற்பத்தோரு எவன் ஒருவன் உள் மற்றும் வெளிப்புற தூய்மையை கடைபிடிக்கிறானோ அது அவனை தெய்வத்திடம் அழைத்து செல்லும் என்ற காந்தியடிகளின் கூற்றை மெய்ப்பிப்போம் என்று கூறி மேலும் பல அஞ்சல்தலை பற்றிய தகவல்களோடு நமது பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்